ஹிஜிரி பதினொன்று சஃபர் மாத தொடக்கத்தில் நபி சொல்லாஹ் அலைவாசலம் உஹதுக்கு சென்றார்கள் அங்கு ஷகிதானவர்களுக்காக வீர மரணம் அடைந்தவர்களுக்காக அல்லாஹ்விடம் இறைஞ்சி தொழுதார்கள் இருப்பவர்களுக்கும் இறந்தோருக்கும் விடை கூறுவது போல் நபி சொல்லலாஹ் அலைவாசலம் அவர்களின் இந்த செயல் அமைந்தது பின்பு தங்களது பள்ளிக்கு வந்து மிம்பரில் ஏறி நான் உங்களுக்கு முன் செல்கிறேன் நான் உங்களுக்கு சாட்சியாளன்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 நல்லடக்கம் செய்துவிட்டு திரும்பும் வழியில் நபி சொல்லலாஹ் அலேவாஸ்லம் அவர்களுக்கு கடும் தலைவலி ஏற்பட்டது உடல் சூடு அதிகமானது தலைக்கு மேல் கட்டியிருந்த துணிக்கு மேல் புறத்திலும் அனலை உடன் இருப்போர் உணர்ந்தார்கள் பதினோரு நாட்கள் நோய் வாய்ப்பட்ட நிலையிலேயே மக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் பதிமூன்று அல்லது பதினான்கு நாட்கள் கடினமான நோயில் கழித்தார்கள் இறுதி வாரம் நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அவர்களுக்கு நோய் கடுமையாகவே நாளை நான் இருப்பேன் நாளை நான் எங்கிருப்பேன் என துணைவியரிடம் விசாரிக்க தொடங்கினார்கள் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களின் துணைவியர் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் விரும்பிய வீட்டில் தங்குவதற்கு அனுமதி அளித்தார்கள் ஒருபுறம் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரதியுல்லாஹான்கு மறுபுறம் அலி இப்னா அபுதாலிப் ரதியுல்லா ஹான்கு தாங்களாக கால்கள் தரையில் உரசி ஓட்ட நிலையில் ஆயிஷா ரதி அல்லாஹ் வீட்டிற்கு சென்றார்கள் அவர்களின் தலை துணியால் கட்டப்பட்டிருந்தது ஆயிஷாரிலேயே தங்களது வாழ்வின் இறுதி வாரத்தை நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் கழித்தார்கள் அன்னை ஆயிஷார சூரா நாஸ் மற்றும் நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களிடம் தான் கற்ற துகாக்களை ஓதி ஊதி வந்தார்கள் பறக்கத்தை நாடி நபிசல்லாஹ் அலேவாஸ்லம் அவர்களின் கரத்தாலேயே அவர்களை தடவி விட்டார்கள் மரணத்திற்கு ஐந்து நாட்கள் முன்பு மரணத்திற்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு புதன் கிழமை உடல் நெருப்பாய்க்கு வழியும் அதிகமானது அவ்வப்போது நபி சொல்லாஹு அலிவசலம் அவர்களுக்கு மயக்கமும் ஏற்பட்டது அப்போது பல கிணறுகளிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து ஏழு துருத்திகள் என் மீது ஊற்றுங்கள் நான் மக்களிடம் சென்று ஒப்பந்தம் வாங்கப் போகிறேன் என்று கூறினார்கள் தோழர்கள் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை ஒரு பெரிய பாத்திரத்தில் அமர வைத்து நீர் ஊற்றினார்கள் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் போதும் போதும் என்று கூறினார்கள் அப்போதுதான் நபி அவர்களின் சூடு தனியக் கண்டார்கள் தலையில் தடிப்பான துணியை கட்டி கொண்டு போர்த்தியவர்களாக மிம்பரில் வந்து அமர்ந்தார்கள் அதுதான் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் கடைசி சபையாகும் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்துவிட்டு மக்களே என்னிடம் வாருங்கள் என்று கூறிய போது மக்கள் நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அவர்களை நோக்கி விரைந்து வந்தார்கள் அப்போது நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் கூறியவற்றில் இதுவும் ஒன்று யூத கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹுவின் சாபம் ஏற்படட்டும்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 பழிதீர்க்கட்டும் யாரையாவது கண்ணியம் குலைய திட்டியிருந்தால் இதோ நான் முன்வந்துள்ளேன் அவர் பழிதிருத்துக் கொள்ளட்டும் பின்பு மிம்பரிலிருந்து இறங்கி லுகரை தொழவைத்தார்கள் மீண்டும் மிம்பரில் ஏறி முன்னர் உரை நிகழ்த்தியவாறே பழிதிருத்துக் கொள்ள வேண்டுவோர் பழிதீர்க்கக் கூறினார்கள் அப்போது ஒருவர் எழுந்து எனக்கு நீங்கள் மூன்று திருஹம் தர வேண்டும் என்று கூறவே பதிலே நீங்கள் அதை கொடுத்து விடுங்கள் என்று நபி சொல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்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 அதற்கு தந்தையரும் தாய்மாரும் அர்ப்பணம் என்று கூறுகிறாரே என்று மக்கள் பேசினார்கள் அபுபக்கர் அன்கு எங்களில் மிகுந்த அறிஞராக இருந்தார் எனவேதான் இவ்வாறு கேட்கப்பட்ட அடியார் இந்த தூதர் தான் என்பதை புரிந்து கொண்டார்கள் ஆதாரம் சஹீகுல் புகாரி சஹிஹு முஸ்லீம் மேலும் நபி சொல்லு அலிக் வசலம் கூறினார்கள் தனது நட்பாலும் பொருளாலும் எனக்கு மக்களில் அதிகம் அதிகம் உபகாரம் செய்தவர் அபுபக்கர் ஆவார் என் இறைவனே உன்னை தவிர மற்ற எவரையும் உற்ற நண்பனாக ஆக்கிக் கொள்வதாக இருந்தால் அபுபக்கரை உற்ற நண்பராக ஆக்கியிருப்பேன் என்றாலும் அவருடன் இஸ்லாமிய சகோதரத்துவமும் அதன் நேசமும் எனக்கு இருக்கிறது பள்ளியிலுள்ள எல்லா வீட்டினுடைய வாசல் கதவுகளும் அடைக்கப்பட வேண்டும் அபுபக்கருடைய வீட்டு வாசலை தவிர ஆதாரம் சஹைகுல் புகாரி நான்கு நாட்களுக்கு முன்பு மரணத்திற்கு நான்கு நாட்களுக்கு முன் வியாழக்கிழமை நபி சொல்லாஹ் அலேவஸ்லம் அவர்களுக்கு வழி கடுமையானது மக்களை நோக்கி வாருங்கள் நான் உங்களுக்கு ஒன்றை எழுதி தருகிறேன் அதன்பின் ஒரு காலம் நீங்கள் வழி தவறமாட்டீர்கள் என்று கூறினார்கள் அப்போது வீட்டில் இருந்த பலரில் உமர் ரது அல்லாஹ் அவர்களும் ஒருவர் நபி சொல்லாஹ் அலேவாஸ்லம் அவர்களுக்கு வழி அதிகமாகிவிட்டது உங்களிடம் குர்ஆன் இருக்கிறது அல்லாஹுவின் நூலே உங்களுக்கு போதுமானது என்று உமர் ரது அல்லாஹ் மக்களிடம் கூறினார்கள் இதனால் அங்கிருந்தவர்களுக்கு இடையில் கருத்து வெற்றுமை நிலவியது சிலர் நபி சொல்லாஹ் அலைவாசல்லும் என்று கூற மற்றும் சிலர் உமர் அதி அல்லாஹ் கூறியது போல கூறினார்கள் இரு சார்களிடையே கருத்து வெற்றுமை விவாதமாக மாறவே நீங்கள் இப்போது என்னை விட்டு எழுந்து செல்லுங்கள் என நபி சொல்லாஹ் அலைவாசலம் கூறினார்கள் ஆதாரம் சஹி புகாரி அன்றைய தினம் நபி சொல்லாஹ் அலைவசம் மூன்று விஷயங்களை குறிப்பிட்டார்கள் ஒன்று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 பள்ளிக்கு வர முடியவில்லை இந்த நிலையை பற்றி ஆயிஷாரியொல்லாஹன்கா கூறுவதை கேட்போம் மக்கள் தொழுதார்களா என நபி சொல்லல்லாஹ் அலைவசலம் கேட்டார்கள் இல்லை இறை தங்களை எதிர்பார்க்கிறார்கள் என்றோம் எனக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வையுங்கள் கூற நாங்கள் தண்ணீர் வைத்தோம் நபி சொல்லல்லாஹு அலைவாசலம் குளித்து விட்டு செல்வதற்கு முனைந்தார்கள் ஆனால் அவர்களை மயக்கம் ஆட்கொண்டது சிறிது நேரத்திற்கு பிறகு மயக்கம் தெளிந்து மக்கள் தொழுதார்களா என்றார்கள் நாங்கள் முதலில் கூறியது போல் இந்த முறையும் பதில் கூறினோம் மீண்டும் தண்ணீர் வரவழைத்து முன்னர் போல குளித்தார்கள் பிறகு நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அபுபக்கரை தொலை வைக்கும்படி கூறினார்கள் ஆதாரம் சஹேகுல் புகாரி சஹைகு முஸ்லீம் அப்போதிலிருந்து பதினேழு நேர தொழுகைகளை நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் நோயுடன் இருக்கும்போது அபுபக்கர் அல்லாஹு அன்பு மக்களுக்கு தொலை வியாழன் இஷாவிலிருந்து திங்கட்கிழமை ஃபஜ்ரு தொழுகை வரை இந்த நாட்களில்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 ரெண்டு பேர் உதவியுடன் தங்களது அறையிலிருந்து பள்ளிக்கு வந்தார்கள் அப்போது அபுபக்கருல்லாஹ் வன்கு லுகர் தொலை வைத்துக் கொண்டிருந்தார்கள் நபி அவர்களை அபுபக்கரதியாஹ் ஒன்பு பார்த்தவுடன் நகர்ந்து கொள்ள முயன்றார்கள் ஆனால் அவ்வாறு செய்ய வேண்டாம் என செய்கை செய்தார்கள் பிறகு என்னை அபுபக்கர் அருகில் அமர வையுங்கள் என்று கூற அவர்களை அபுபக்கரின் இடப்பக்கத்தில் உட்கார வைத்தார்கள் நபி சொல்லாஹு அலிவாஸ்லம் தொலை வைக்க அவர்களின் தொழுகையை பின்பற்றி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 அன்றிரவு நபிசல்லாஹ் அலேவாஸ்லம் அவர்களின் வீட்டில் உள்ள விலக்கில் எண்ணெய் தீர்ந்து போகவே அதை ஒரு பெண்ணிடம் கொடுத்தனுப்பி அண்டை வீட்டாரிடம் எண்ணெயிட்டு தரும்படி ஆயிஷா அல்லாஹ் ஹன்கா கூறினார்கள் நபிசல்லாஹ் அலிவசலம் அவர்களின் கவச ஆடை 30 சாக கோதுமைக்காக ஒரு யூதனிடம் அடைமானமாக வைக்கப்பட்டிருந்தது ஆதாரம் சஹி உல் புகாரி தபக்காத் இது முஸ்னத் அஹ்மது வாழ்வின் இறுதி அனஸ் சிப்னு மாலிக்ரோதையொல்லாஹ் வன்பு அறிவிக்கிறார்கள் திங்கட்கிழமை என்று முஸ்லீம்கள் அபுபக்ரோதியொல்லாஹ் வான்கு அவர்களை பின்தொடர்ந்து ஃபஜ்ரு தொழுது கொண்டிருக்கும்போது திடீரென ஆயுஷாவுடைய அறையின் திரையை நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் நீக்கி மக்கள் அணியணியாக தொழுகையில் நிற்பதை பார்த்து ஆனந்தமாகச் சிரித்தார்கள் தொழ வைப்பதற்காக நபிசலாஹ் அலைவாஸ்லம் வருகிறார்கள் என்று எண்ணி அபுபக்கரதியாஹ் வன்பு அவர்கள் தொழ வைக்கும் இடத்திலிருந்து சற்று பின்னே வரிசையை நோக்கி நகர்ந்தார்கள் நபி அவர்களின் வருகையை பார்த்த மகிழ்ச்சியினால் முஸ்லிம்கள் தொழுகையில் நிலைகொலைய ஆரம்பித்தார்கள் நபி அவர்கள் உங்களது தொழுகையை முழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அறையில் நுழைந்து திரையிட்டுக் ஆதாரம் சஹிகுல் புகாரி இந்த நிகழ்ச்சிக்கு பின் இன்னொரு தொழுகை நேரம் நபி சொல்லலாஹு அலிவாசல்லம் அவர்களுக்கு கிட்டவில்லை முற்பகல் நேரம் வந்தவுடன் நபி சொல்லலாஹாஹு அலிஹஹி வசல்லம் ஃபாத்திமாவை வரவழைத்து அவரிடம் சிலவற்றை இரகசியமாகப் பேசினார்கள் அதை கேட்டவுடன் ஃபாத்திமா ரதுயொல்லாக் வான்கா அழலானார்கள் மீண்டும் அழைத்து சிலவற்றை இரகசியமாக கூறவே ஃபாத்திமா ரதுயொல்லாக வான்கா சிரித்தார்கள் இதை பற்றி ஆயுஷார் ரது யொல்லாக் வான்கா கூறுவதாவது இந்த நிகழ்ச்சி பற்றி பின்பு ஒரு நாள் ஃபாத்திமாவிடம் விசாரித்தோம் எனக்கு ஏற்பட்ட இதே வழியினாலே நான் இறந்து விடுவேன் என நபி சொல்லு அலைவசலம் கூறிய போது நான் அழுதேன்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 கைபர் போரின் போது உட்கொண்ட உணவில் கலக்கப்பட்ட விஷத்தின் விளைவை நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் உணர ஆரம்பித்தார்கள் ஆயிஷாவே கைபர் தினத்தில் நான் உண்ட உணவின் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் அந்த விஷத்தினால் எனது நரம்புகள் துண்டாவதை நான் உணர்கிறேன் என்று நபி சொல்லல்லா அலைவாஸ்லம் கூறினார்கள் ஆதாரம் சஹி புகாரி தங்கள் முகத்தில் இருந்த போர்வையை நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் தூக்கி எறிந்தார்கள் அவர்கள் மீது திரும்ப போர்த்தினால் முகத்தில் இருப்பதை மட்டும் அகற்றி விடுவார்கள் இந்த நிலையில் சிலவற்றை நபி சொல்லாஹ் அலைவசம் கூறினார்கள் அதுவே அவர்களது கடைசி பேச்சாகும் அதாவது அல்லாஹுவின் சாபம் மீது உண்டாகட்டும் அவர்கள் தங்களது இறை தூதர்களின் அடக்க ஸ்தலங்களை வணங்கும் இடங்களாக மாற்றிக்கொண்டார்கள் அரபிகளின் பூமியில் ரெண்டு மார்க்கங்கள் இருக்கக்கூடாது ஆதாரம் சஹிகுல் புகாரி தபக்காத் தொழுகையையும் நீங்கள் உரிமையாக்கி கொண்டவர்களையும் பேணுங்கள் என்று பலமுறை அறிவுறுத்தினார்கள் ஆதாரம் சாஹி உல் புகாரி மரண தருவாயில் இறுதி நேரம் நெருங்கவே ஆயுஷாரொல்லாக் வன்கா நபிசல்லாஹ் அலைய் வசலம் அவர்களை தனது நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார்கள் இதை பற்றி ஆயு சாரவதையொல்லாக் வன்கா கூறுவதாவது நபிசல்லாஹ் அலைவாசல்லம் என் அறையில் எனக்குரிய தினத்தில் எனது கழுத்துக்கும் நெஞ்சுக்கும் இடையில் மரணமானார்கள்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 வணக்கத்திற்குரியவன் அல்லாகவை தவிர வேறு இறைவன் இல்லை மரணத்திற்கு பல மயக்கங்கள் இருக்கின்றன என்றார்கள் ஆதாரம் சஹி உல் புகாரி பல் துலக்கிய பின்பு தங்களது கையை அல்லது விரலை உயர்த்தினார்கள் அவர்களுது பார்வை முகட்டை நோக்கியது அவர்களுது உதடுகள் அசைந்தன அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என ஆசாரதையொல்லாக வன்கா செவிதாழ்த்தி கேட்டார்கள் நபி சொல்லாஹு அலைவாஸ்லம் அப்போது இறை தூதர்கள் வாய்மையாளர்கள் இறைப்போர் தியாகிகள் நல்லோர்கள் நீ அருள் செய்தோருடன் அல்லாகுவே என்னை மன்னிப்பாயாக என் மீது கருணை காட்டுவாயாக உயர்ந்த நண்பனுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக அல்லாகுவே உயர்ந்த நண்பனை ஆதாரம் சகி உல் கடைசி வார்த்தையை மட்டும் மூன்று முறை நபி சொல்லாஹு அலைவசம் கூறினார்கள் உயர்த்தி அவர்களுடைய கை சாய்ந்தது உயர்ந்தோனிடம் சென்றார்கள் இன்னால் இல்லாகி விலகி ராஜன் ஹிஜ்ரி பதினொன்று ரபியுல பிறை பன்னிரண்டு திங்கட்கிழமை முற்பகல் முடியும் நேரத்தில் அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டது அப்போது நபி சொல்லல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களுக்கு அறுபத்தி வயது நான்கு நாட்கள் ஆகியிருந்தன கவலையில் நபி தோழர்கள் நபி சொல்லல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களின் மரணச் செய்தி எங்கும் பரவியது மதினா இருண்டு போனது இதை பற்றி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 ஜன்னத்துள் ஃபிர்தோஸ் தங்களின் தங்குமிடமாயிற்றே எனது தந்தையே உங்களின் மரணச் செய்தியை நாங்கள் ஜிப்ரையிலிடம் கூற வேண்டுமே என கூறினார்கள் ஆதாரம் சஹி புகாரி உமரின் நிலை உமர்ரது அல்லாஹோ அன்பு எழுந்து நின்று சில நயவஞ்சகர்கள் நபி சொல்லாஹி வசல்லம் இறந்து விட்டார்கள் என்று நினைக்கின்றார்கள் நிச்சயமாக அல்லாஹவின் தூதர் மரணிக்கவில்லை மூசா இபி இம்ரான் அலி சலாத் வசலாம் அல்லாஹுவை சென்று நாற்பது நாட்கள் தனது சமூகத்தாரை விட்டு மறைந்து இருந்தபோது மக்கள் மூசா மரணித்து விட்டார் என்று எண்ணினார்கள் ஆனால் மூசா அலிஹு சலாத் திரும்பி வந்தார்கள் அவ்வாறே நபி அவர்களும் தன் இறைவனை சந்திக்க சென்றுள்ளார்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக நபி சொல்லாஹ் அலை வசல்லாம் நிச்சயம் திரும்ப வருவார்கள் தான் மரணித்து விட்டதாக கூறியவர்களின் கைகளையும் கால்களையும் வெட்டுவார்கள் என கூறினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் அபுபக்ரின் நிலை அபுபக்கரோல்லு அன்பு இந்த நேரத்தில் மஸ்ஜிது நபவியிலிருந்து சற்று தொலைவில் உள்ள என்ற இடத்திலுள்ள வீட்டில் தங்கியிருந்தார்கள் இந்த துக்கமான செய்தியை கேட்டவுடன் தனது குதிரையில் ஏறி மஸ்ஜிது நபவிக்கு வந்து யாரிடமும் பேசாமல் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களை காண்பதற்காக ஆயிஷாவின் அரை நோக்கி நடந்தார்கள் நபி சொல்லலாஹ் அலைஹ் வசல்லம் ஹிப்ரா நாட்டு ஆடையால் போர்த்தப்பட்டிருந்தார்கள்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 அமருங்கள் என்று உர்ல்லாஹ் வான்கு அமர மறுத்துவிட்டார்கள் அபுபக்ரவதி அல்லாஹ் வான்கு மிம்பரில் ஏறி சப்தமிட்டு தஷஹூத் முழங்கினார் மக்கள் உமர் ரதியு அல்லாஹ் அவர்களை விட்டு நீங்கி அபுபக்ரவதி அல்லாஹ் வான்கு அவர்களை நோக்கி விரைந்தார்கள் அப்போது அபுபக்ரவதி அல்லாஹ் வான்கு உங்களில் யார் முகம்மதை வணங்கி கொண்டிருந்தாரோ நிச்சயம் முகம்மது மரணித்தார் என்பதை தெரிந்து கொள்ளட்டும்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 நன்றி அறிபவர்களுக்கு அல்லாஹ் அதி சீக்கிரத்தில் நற்கூலியை தருவான் அல் குர்ஆன் அத்தியாயம் மூன்று வசனம் நாற்பத்தி என்று உரையாற்றினார்கள் இப்னு அப்பாஸ் ரது எல்லாக வன்கு கூறுகிறார்கள் அபுபக்கர் எல்லாக வன்கு இந்த வசனத்தை ஓதி காட்டும் வரை அல்லாஹ் இதனை இறக்கி வைத்ததை மக்கள் அறியாதது போல் இருந்தார்கள் அபுபக்கரிடமிருந்து அதை செவியற்ற மக்கள் அதனையே திரும்பத் திரும்ப ஓதினார்கள் இப்னுல் முசையொல்லாக வன்கு கூறுகிறார் அல்லாஹுவின் மீது ஆணையாக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 நபி அவர்களின் ஆடையை கலையாமல் அப்படியே குளிப்பாட்டினார்கள் இந்த பணியில் அப்பாஸ் அலி ஃபதுல் இப்னு அப்பாஸ் குசம் இப்னு அப்பாஸ் நபி சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்களின் முன்னாள் அடிமை சுக்ரான் உஸாமா இப்னு ஜயித் அவுஸ் இப்னு கவலி ரது அல்லாஹ் ஆகியோர் ஈடுபட்டார்கள் அப்பாஸ் ஃபதுல் குசம் ரது அல்லாஹ் ஆகியோர் நபி உடலை புரட்ட உசாமாவும் சுக்ரானுள் நீர் ஊற்ற அலி ரயாஹ் அன் குளிப்பாட்டினார்கள் அவுஸ் ரதுலாஹ் வான்கு நபி சொல்லாஹு அலிஹ் வசலம் அவர்களை தனது நெஞ்சின் மீது சாய்த்திருந்தார்கள் ஆதாரம் இப்னு மாஜா இவ்வாறு இழந்த இலை கலந்த நீரால் மும்முறை குளிப்பாட்டினார்கள் நபி சொல்லாஹூ அலிஹ் வசலம் அவர்களை குளிப்பாட்டுவதற்காக சாது இப்னு கைசமாவுக்கு சொந்தமான கர்ஸ் என்ற கிணற்றிலிருந்து நீர் கொண்டு வரப்பட்டது இந்த நீரையே நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் வாழ்நாளில் அருந்தி வந்தார்கள் ஆதாரம் நபி சொல்லாஹ் அலைய் வசலம் அவர்களை வெள்ளை நிற யமன் நாட்டு பருத்தி ஆடையினால் கஃன் போர்த்தினார்கள் அதில் தைக்கப்பட்ட சட்டையோ தலைப்பாகையோ ஏதும் ஆதாரம் சஹீகுல் புகாரி சஹிஹு முஸ்லீம் அடக்கம் செய்வது நபி சொல்லலாஹ் அலையவாஸ்லாம் அவர்களை எங்கு அடக்கம் செய்வது என்று கேள்வி எழுந்தது அப்போது அபு பக்ரது அன்கு இறை தூதர்களின் உயிர் எங்கு பிரிகிறதோ அங்குதான் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்று நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் கூற நான் கேட்டிருக்கிறேன் என்றார்கள் உடனடியாக நபிசவல்லாஹ் அலைவாஸ்லம் மரணித்த இடத்திலுள்ள விரிப்பை அகற்றி அங்கேயே அபு தல்ஹா ரதி அல்லாஹ் வன்கு குழி தோண்டி அதில் பக்கவாட்டில் ஒரு குழி அமைத்தார்கள் மக்கள் பத்து பத்து பேர் கொண்ட கூட்டம் கூட்டமாக நபிசல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களின் அறைக்குள் சென்று தனித்தனியாக தொழுதார்கள் முதலில் நெருங்கிய குடும்பத்தார்களும் பின்பு முஹாஜிர்களும் பின்பு அன்சாரிகளும் தொடர்ந்து சிறுவர்களும் பின்னர் பெண்களும் தொழுதார்கள் சிலர் பெண்கள் முதலிலும் அடுத்து சிறுவர்களும் தொழுதாக அறிவிக்கின்றார்கள் ஆதாரம் மு அத்தா மாலிக் தபக்காத் இப்னுசாத் இதே நிலையில் செவ்வாயும் முழுமையாக கழிந்து புதன் இரவின் பெரும் பகுதி கழிந்தது இதை பற்றி ஆயிஷாரை ஒல்லாக கூறுகிறார்கள் இரவின் நடு மண்வெட்டிகளின் சப்தத்தை வைத்தே நபிசல்லா ஹலேவாசலம் அடக்கம் செய்யப்பட்டதை அறிந்து கொண்டோம் இரவின் கடைசி பகுதியில் நல்லடக்கம் நடைபெற்றதாகவும் ஒரு அறிவிப்பு வந்துள்ளது ஆதாரம் முஸ்னத் அஹமது